மாமழை அன்று காத்தவம்மான் அரக்கரை வெண்ணவில் வீரமே கொலோ என்னால் வந்து மென் செய்குன்னெடுத்து மாமழை அன்று காத்தவம் மான் அரக்கரை வெண்ணவில் வீரமே கொலோ வந்து ஈ வேசுமென் செய்க தாறு மாறுவணி கடலும் அன்னவன் கண்டலண்டமோ ஒரு மாடைதான் இருமென்னே அங்கு மாமயம் தளருமேனி மேல் திங்கள் சீருமென் செய்கொங்கு வெந்திரை புனரி வண்ணனார் பொங்கலர்ந்ததார் கூபமென்னையே குலத்துள் வளர்ந்து அங்கோர் தாயுருவாகி வந்தவள் பொங்க நஞ்சுட கோயின் மெகுலோ திங்கள் வெங்கதில் சீருகின்னது அங்கோராளியாய் அவுனனை பங்கமா இரு செய்தவன் மங்குல் மாமதி வாங்கவேகுலோ பொங்குமா கடல் புலம்புகிண்ணது என்று இலங்கையை வென்ற வில்லியார் வீரமே குலோ உன்னில் பெண்ணமே உளறி கோட்டகத்து அண்ணிலின் குரல் அடரும் பூவை வண்ணனார் புள்ளின் மேல் வர மேபு நின்றான் கண்டதண்டமோ விலங்கனை வில்லி அம்பு கோத்து ஆவியே இலங்கையாக வைவது மாலி நந்துடாய் வரும் நஞ்சகம் மாலி என் நிலம் பண்டு கொண்டு வந்து ஊதுமாகிலே அன்று பார்த்து ஐவத் சங்கன் மாவாற் சொல்வல்லார்த்து அல்லலில் அன்று பாரதத்து ஐவத் தூதனாய் சண்ட மாஜனை சங்கன் மாறினை அண்ணிலார்புகள் மங்கவாட் கலிகண்ணி சொல்வல்லார்த்து அல்லலில்லையடுத்து மணனெடுத்து இளையாருடும் மண்டில் குறவ வினைந்தமாள் என்னமாள் செய்தார் தனி நின்ன பெண் நமே கிடந்தை பிரிக்கவரா மலர் அடுத்து இளையாருடன் மண்டில் குரவ வினைந்தமாள் என்னமாள் செய்தார் உன்னில் தனி நின்ன பெண் நமேல் கிடந்தீரு கண்ணிலின் கோட்டை பிரிக்க வராங்குந்து சித்தானை காய்ந்து அரிமாச்சகத்து கொம்பு கொண்டு வன்பே முலை வாங்கியுண்டிற்காய் ஏங்குவே இங்குழல் என்னோட ஆடுமிழே மல்லொடு கஞ்சனும் துஞ்சமென்ற மணி மன்னன் அல்லி மல தந்துடாய் நினைந்திருந்தேனையே இல்லையன் மாறுதம் வந்தடும் மது வண்ணியும் கொல்ல வல்லேத்தின் மணியும் செய்யுமே பொருந்தும் மாமரம் ஏழுமைட புனிதனார் திருந்திசபடி என் மனத்தின் இணைதொரும் வருந்தன் மாகடல் அங்குளாற் மதுவண்ணியும் வருந்த வாட வரும் இதற்கெல்லிய அண்ண முனிவரும் அன்னிலின் குரல் ஈர்வரும் மண்ண மறிகடலாற் வளைசோர்வரும் ஒன்னங்கல்கள் அண்ணமின் நடைப்பூங்குழல் பின்னணர் திரத்தமாயின் பிள்ளையே அடியம் நங்கள் அடிகள் பாடிமையான கனவில் நம்மை பகிர்வித்தார் ஒழியம் நான் என்னது ஒழியம் கோ என்னது மந்தையல்லேன் கடல் வண்ணனார் மாமண வாழர் எனக்கு தான் உம் மகன் சொல்லில் மாமங்கடோரி வேசம் என் நிலம் கொங்கைகள் மாமணி வன்னர் இரத்தவாய் வளர்க்கின்றவே அஞ்சுரு மாலிரஞ்சோலை நின்றனாளமன் கணைக்கோர் இலக்கமாய் நலத்தின் மிகு பூமருகோல நம் பெண்ம சிந்தி திராது போய் மலர் நீர் கொடு தோழி நான் தொடுதேத்தினால் தார் முகில் வண்ணரை காணாங்குளோ விடையுடன் ஏழர்த்த வடிகளை மண்ணில் மலிபுகழ் மங்கமண்கலி கண்டிதொல் ஒன்னு நின்ன ஒன்பதும் உரைப்பவரி தங்கள் மேல் என்னும் நில்லாவினை ஒன்னும் சொல் நிலுலகி விடையுடன் ஏழர்த்த அடிகளை மண்ணில் மலிபுகழ் மங்கை மண் கலி கன்று சொல் ஒன்று நின்னவன்பதும் உரைப்பவரு தங்கள் மேல் என்னும் நில்லாவினை ஒன்னும் சொல்லிலுலகிலே மண்ணிலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவழியை பொன்னிலங்கு நின்விலங்கில் வைத்து புரகடல் சோ என்னே என் நிலங்கு சங்கோடு எழில் தோத்திருந்தேனே மண்ணிலங்கு பாரதத்து மாபலியை பொன்னிலங்கு நின்விலங்கில் மைத்தப் பொருடல் சோல் தென்னிலங்கையா தேவர் என் நிலங்கு சங்கோடு தோல் இறைவன் கரசேர் பருந்தாள்களக்கு அருள் டீலசங்கன் நெடுமாலை வேறுபாடு யாடா வருந்தாதை ஒளிவன்றிவன் மறை நான்கும் இவர் என்ன என்ன வரியோமே அறியோமே என் உரைக்கலாமே எமக்கு வரியாறு பொழில் சூழ் வியன் குடந்த மேவி பிள்ளையாய் மெல்ல நடந்திட்டு உரிய நறுவெண்ணை உண்டு வந்தார் தம்மையே நம்மளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே யுக்க அருள் செய்யே நாளும் வணங்கி தொழு திரஞ்சி தம்மையே பற்றா மனத்தென்னும் வைத்தோமே வைத்தார் அடியார் மனத்தினில் வைத்து இன்ப முயற்சொழி விம்பில் ஓரடி வைத்து ஓரடிக்கு மண் இமயோர் தொழுதிரஞ்சு வைத்தாகுமருக்கும் கண்ணனன் கண்ணனே கண்ணன் மன நிற்கவும் கை வளகள் எண்ணோகன்ற இவயன்னோம் பெண் மயோம் நிற்கா அவன் மேயான் நல் மலையும் பாடோமே பாடோமே எந்த பெருமானை பாடி நின்டோமே சூடும் துடா எலங்கள் சூடி நாம் கூடமே கூட குறிப்பாக நன் நன்னஞ்சே நம்பருமான் நாளும் இனி தமரும் அண்ணஞ்சேர் அநியாலி கை தொழுது உன்னஞ்சேர் வல்வி நகல் வண்ணன் பெற்றார் ஆயிரம் பேராணை பேறுபாட பெற்றான் கலியனுசை தமிழ் மாலை முத்துல இவகே தொழுத்தார்க்கு உருதுயரில்லை உலகத்தே பெற்றாரை பேர் பாடப் பெற்றான் கலிய நொலிசை தமிழ் மாலை மாலைவர் உலகத்தே நிலையிடம் எங்கும் என்று நடுவள்ள மும்பர் பழ நாடு மூட இமயோர் தலையிடமற்ற மக்கோர் சரணில்லை என்ன அரணாவர் என்ன மருளால் நீர் குழம்பாடுவோடி அகழ்வா நுறிஞ்சா முதுகில் மலகள் அமைது கொண்டு வருமேன மாலை வரு நிலையிடமெங்கும் நடுவள்ள முன்பர் வளநாடு மூட இமயோர் தலையிடமற்ற மக்கோர் சரணில்லை என்ன அரணாவன் என்ன மருளால் அழகல் மரபாதிஞ்சன் மணனே பெருமிகுபாளை எட்டு சுற்றி திசம் என்னும் உடனே வெறுவர முழுதும் குழும்ப இமயோர்கள் நின்று கடைய அருவரையின் அருவரையண்ண தன்மையடலாம திருமால் நமக்கோரணே இதரு திங்கள் பொங்க சுடரும் வரும்பர் உலகடி நோடு முடனே மாதிரமஞ்சு மந்த வடகுன்று நின்ற மலையாறு மேழு கடலின் ஆதமர் குழம்பி உடங்க ஒரு பாலொடங்கே ஆதி முனலே மாஹி அரணாய மூர்த்தி அது நம்மளுமரசே அவிழ் கோதமலையுரு பால் தயங்க எரிகான் இரண்டு தருகன் அளவடம் மிக்க அரியாகி அன்று பரிகான் சினங்கள் அவிட் என்று வருவோனதாக அறுகிறாள் பிளவள விட்ட குட்ட மது வையமோடு அங்கோர் குரலாகி மெய்மயுணர மன்ன மன்க இருநாளு மட்டும் ஒரு நாளு மண்டுமுடனே செருனு போகி மங்க மணிவாளில் வண்ண திரலோளமங்க மன்னர் மலர் மங்கர் உலமங்க கேள்வர் புகழ் சேர் பெருநிலமுண்டுவாயி அவர் நம்மயர் பெரிதே இளமணி பள்ளி செய்து இது மாயம் என்ன இன மாய மாண்பி சிலமளி செஞ்சோரேள் மண்டி உண்ண முதலோடு வீடு மரியாது என் இது வந்ததன்னை இமயோர் திசைப்ப எழில் வேதம் இன்றி மறைய இன்னும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கே இருதேந்தும் வைய மகிழா அண்ணதாயிருந்தூல் உரைத்தரசே உணநிலமத்த மக்கொரு தொழு மெண்கள் உணமுல முன் கொடுத்த உறவு மருவி மனமுலையாயர் மாதரோர் கட்டா அதனோடு மோடி அடல் சே இனமறுத்து வீடு நடக்கல் விளபத்தருக்கும் விதியே உலகம் முகத்த களிரொண்ணு கொண்டு கொடிசோ நிலங்கு சிலகொடி சஞ்சரங்க ஜலமுய்தனங்கள் திருமாலு கலிகண்ணி சொன்னல் ஒலிகள் பாடல் பாடி உடல் கண்ண தொண்டர் அவரால் வரும் வருளகே சம்முகத்தொன்று கொன்று கொடியோனிலங்க புடியா சிலகொழி செஞ்ச ரங்க ஜலமுய்தனங்கள் திருமாலோகழு மாட வேது வயல் மங்கமண்ணு கலிகண்ணி சொன்ன பணுவல் பாடல் பாடிய உடல்கின்ற தொண்டர் அவரால் வரும் வருலகே மானமருமென் நோக்கி வைடியுணையா காணமரும் கல்லதறு போய் காடுரைந்தான் காணேடி காணமரும் கல்லதறு போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவருதம் சென்னை மலர் கண்டாய் சாடலே மானமருமென் நோக்கி வைத வியந்துனாய காணமருங் கல்லதர் போய் காடுரைந்தான் காணேடி காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வாணவருதம் சென்னை மலர் கண்டாய் சாடலே கந்தை தலகழல தோன்றி போய் ஆய்ப்பாடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் காணேடி நந்தன் குலமதலையாய் வளர்ந்தான் நான் முகர்கே தந்தகானந்த பெருமான் தான் சாடலே ஆழ்குடல் சோழ்வை அகத்தார் ஏசப்போய் ஆய்ப்பாடித்தாழ் குடலாறு வைத்த தயிர்ந்தான் காரேடி ஆழ்குடல தயிர்ண்ட பொன் வயிறு இவ்வேடுலகம் உண்டும் சாடலே அறியாதார்க்கு ாகிப்போய் ஆய்பாடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்தான் காணேடி உரியார் நறுவெண்ணை உண்டுகந்த பொன் வயிற்றுக்கு எரிநீர் உலக அனைத்தும் எய்தாதால் சாடலே கண்ணக் கருங்குழல் ஆட்சியால் முத்தொண்டு கண்ணிக் குறுங்கயற்றால் கற்றொண்டான் காணேடி கண்ணை குறுங்கயற்றால் இமையோர்க்கும் சாடலே மன்ன பறைகிறங்க கண்ட வருங்க மண்ணில் மரக்கால் கூத்தாடி நான் காணேடி மண்ணில் மரக்கால் கூத்தாடினாகும் என்னும் அறியன் இமையோர்க்கும் சாழலே ஒரு வேலை வட்காய் மண்ணுலகம் கோரிடுவான் தூதனாயி மன்னவனால் சொல்லுண்டான் காணேடி தூதனாய் மன்னவனால் சொல்லுண்டானிலும் போத நேர் மையம் சாடலே பார் மன்னர் மங்க படரொட்டு பஞ்சமத்து தேர் மன்னர் காய் அன்று தேரூர்ந்தான் காணேடி தேர் அன்று தேரோர்ந்தானாகும் தார் மண்ணறு தங்கள் தலை மேலான் சாடலே வண்டா இறங்க கழிய குரல் வந்தாரான் வேள்வியில் மண் நிறந்தான் காணேடி வண்டாரான் வேள்வியில் மண் நிறந்தானாகும் விண்டேடுலகு மான் சாடலே கள்ளத்தால் மாவழியை மூபடி மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பரால் காணேடி வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகண்டி உள்ளத்தினுள்ளே உலன்கண்டாய் சாடலே வெள்ளத்தால் மாவலியாய் மூபடி மண் கொண்டளந்தான் வெள்ளத்தான் வேங்கடத்தான் என்பதால் காணேடி வெள்ளத்தான் வேங்கடத்தானேலும் கலிகன்னி உள்ளத்தினுள்ளே உளன் கண்டாய் சாடலே மை நின்ன கருங்கடல் வாயுலகிண்ணி பான வரும் யாவுமெல்லாம் நீ நின்ன சக்கரத்தந்திருவயத்தில் நெடுங்காலம் கிடந்ததோரி என்னி செய்தாரா எதிரோரு தெய்வத்த ஏத்து நேர் செய்ன்மேன் தொண்டனையே ஏத்தீர்களே நின்ன கருங்கடல் வாயுலகின் நீணபரம் ஜாமும் எல்லாம் நீ நின்ன சக்கரத்தந்திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்ததோரே என்னி செய்தாரா எதிலோர் தெய்வத்தை ஏத்துகிண்ணே செய் நன்னி கொண்டேன் தொண்டர்கள் அண்டனையே ஏத்தீர்களே இல்லாத பெருவள்ளம் நெடுவிசும்பின் மீறோடி நிமிர்ந்த காலம் மல்லாண்டடக்கையால் பகிரண்டமாக படுத்த காலத்தில் அறியாரோ எம்பெருமான இந்த எச்சில் தேவர் அல்லாதே அவனருளே உலகே நட்டுமேல்கண்ணான நிறமொழிவாயினால் முகனும் நீண்ட நாள் வாய் ஒத்தை கண்பண்பகட்டின் ஒருவனையும் உள்ளிட்ட அமரரோடு வெற்றி போர் கடலரையன் விழுங்காமல் தான் விழுங்கி உயர் கொண்ட கொற்ற போராடியான் குணம் பரவாய் சிறுதொண்டர் கொடியவாறு பறவை திரை தலும் பாரெல்லாம் நெடுங்கடலேயான காலம் இனி கழக நில்ல என் உலகமேடி நயூடில் வாங்கி தலவன் முடங்கொலிசே திருவயிற்றில் வைத்துமையே கடல் தொழுமா கல்லீர்களே ஆராரும் காணாமே பறவை மா நெடுங்கடலேயான காலம் ஆரானும் அவனுடைய திருவயற்றில் நடுங்காலம் கிடந்தது உள்ள தோராத உணர்வில் உணருதே உலகளமான் பேராளன் பேராட பேர்களாயிரங்களுமே பேசியர்களே பேருக்கு நடுவள்ளம் பெருவிசும் பெண் மீறோடி பெருகு காலம் தாயிருக்கும் வண்ணமே உம்மை தன் மயத்திருத்தி உய கொண்டிருக்கும் புது தெய்வம் கொண்டாடும் தொண்டர் பெற்ற தாயிருக்க மனவெண் நீராட்டுதிரோ மாட்ட தகவற்றே நாடும் பின்னாடும் பானவரும் தானவரும் மட்டுமெல்லாம் உண்ணாட பெருவள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்யக் கொண்ட அண்ணாளன் கண்ணமங்க நகராளன் கடல் சூடுவனை உள்ளத்து எண்ணாதமான போதெல்லாம் இனியவாறு அறங்கிளர்ந்து கருங்கடல் நீர் புறந்துறந்து பரந்தேறி அண்டத்தப்பால் புறங் கிளர்ந்த காலத்தில் பொன்னுலகமேடி நயூடில் வாங்கி அறங்கிளர்ந்த அகம்படியில் வைத்தும் ஒய்ய கொண்ட நிறங்கிழந்த கருஞ்சோதி நெடுந்த கையை நினையாதார் நீ சருதாக ஆஹாவே தொண்டர்க்கம் அவர்கம் முனிவர்க்கம் தானோளே அகமேடு முண்டத்த திருவயிற்றின் அகம்படியில் வைத்தும் கொண்ட கொண்டத்தை தன் குழந்த நகருபாடு யாடீர்களே யாவரையும் அசுரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றம் ஒற்றம் யாவரையும் ஒழியாமே எம்பெருமானுண்டு விழுந்த தறிந்து சொன்ன ஆவலரும் பொழில் மங்கை களிகண்ணி ஒளிமாலை கற்றுவல்லார் பூவலரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலி வருதாகமே எவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒடியாமே எம்பெருமான் உண்டு விழுந்த தறிந்து சொன்ன ஆவலரும் பொழில் கலிகண்ணி ஒளிமாலை கற்றுவல்ல நடுவர நட்டு ஆழ்கடலை பேனான் கடைந்து அமுசம் கொண்டு கந்த பெம்மனைவனை உள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண் கண்ணல்ல கண்டாமே நாகம் ஜொற்று நடுவர நட்டு ஆழ்கடலை பேனான் கடந்து அமுசம் கொண்டுகந்த உள்ளோரும் பொன்மலையை காணாதும் கண்ணல்ல கண்டாமே நிழ்வான் குரழுருவாய் நின்று ரந்து மாபலிமன் தாளவிட்ட தக்கனைக்கு மிக்கானை மாமணியை தொண்டர் செவிகள் செவியல்ல கேட்டாகமே தூயானை தூயமற யானை தென்னாலி மேயானை மே அவன் பெருமை பேசாதார் பேச்சென்னும் பேச்செல்ல கேட்டாகமே ஊடா இரணியனை கூறுகிறால் மார்விடந்த ஓடா அடலறியை கும்பரார் கும்பராமனை நருந்துடாய் மார்வனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டனும் பாட்டல்ல கேட்டாமே மையார் கடலம் கடலும் மணிவரையும் முகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் பொன் நிரண்டமை யானை ஐய மலையானை சங்கேந்தும் கையானை கையல்ல கண்டாமே முள்ளார்துாயும் கணவலரும் கோவிழையும் முள்ளார் முளறியும் அம்பலமும் கண்டக்கால் உள்ளாயோரேணமாய் உக்கிடந்தால் பொன்னடி தென்ன உள்ளாதத்தை உள்ளமா கொள்ளோமே அயார் கடலும் கருவிழையும் காயாவும் அனையான அன்பினால என்னும் சுணையார் மலரிட்டு தொண்டாயார் நெஞ்சம் நெஞ்சல்ல கண்டாமே உரியார் கருங்கோந்தல் ஆச்சி வைத்த உரியார் நறுவெண்ணை தான் உகந்துண்ட சிறியான எங்க நடை மரியாதார் கண்டாமே றியாதார் கண்டாமடுவண்டாலும் திருமாலிருஞ்சாலாய் தானிடமா கொண்டான் தடமலற் கண்ணிக்காய் ஆண் விடையேடன் நடத்தார் ஆளானல்லாதார் வானிடவரல்லே என் மனத்தை வைத்தேனே துடுவண்டால திருமாலிருஞ்சாலாய் தானிடமா கொண்டான் தடமலற் கண்ணிக்காய் ஆண் விட ஏடன் நடத்தார்கே ஆளானல்லாதார் மானிடவரல்ல என் மனத்தை வைத்தேன மீனின்ன பாபமகள திருமாலை கை நின்ன ஆடியான் சூடும் கடல் சோடின வேலிய நொலி மாலை ஐயோந்தும் மெய் நின்ன பாவமகள திருமாலை கை நின்ன ஆடியான் சூடும் கடல் சூடி நின் நேர்க்கை கலியனு மாலை ஐயொண் நுமைந்தும் இவபாடி ஆடுமினே மாற்றமுட ஆகிலும் சொல்லுவன் மக்கள் தோற்ற கொடி தோற்றுவிப்பாய்கொலன் நின்னன் ஆற்றங்கரை வாழ் மறம்போல் அஞ்சுகின்றேன் நாற்றச்சுவை உருளியாகி அணம்பி மாற்றமுழ ஆகிலும் சொல்லுவன் மக்கள் தோற்றக் கொழி தோற்றுவிப்பாய் கொலன் என்ன மாற்றங்கறைவாழ் மரம்போல் அஞ்சுகின்றேன் நாற்றச்சுவை உருளியாகி அணம்பி ஏற்றமுழ ஆகிலும் செப்புவன் மக்கள் தோற்றக் கொழி காற்றுவிப்பாயி நெஞ்சி ஆற்றைப்பட்ட கல்லர் மணம் போல் ஆற்ற துளங்கா நிற்பன் ஆடிவளவா பூங்காறு பிறவேற்கள் இன்னும் குகப்பெய்து பாங்கா நான் அதற்கஞ்சி பாம்போடு ஒரு கூரையிலே போல் தாங்கா தள்ளும் தாமரைண் என்ிவா என்று சிந்தித்து என் உள்ள முதல்வா கொள்ளக்குறையாத இடும்பைக் குழியில் தள்ளிப்புகப்பெய்திகொல் என்ஞ்சி வெள்ளத்திடைப்பட்டார் போலே உள்ளம் துளங்கா நிற்பன் ஓடி முதல்வா அடை நின்ன பைண்டாமறையோடு அணிநீளம் மரனின் நலரும் பயலாளி மணாளா ஒத்திராமே அடைய வருளாய் என கொண்டருளே பெண் புழு பேம்பி நான் பின்னும் பொன்ஷபடி அண்ணி நயவேன்பல் இழந்திங்கள் சிறவிடுத்து ஐவாய் பாம்பினை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி வேம்பின் பொழு வேம்பி சுண்ணாது அடியேன் நான் பின்னும் பொன்ஷபடி அண்ணி நயவேன் ஏம்பல் இழந்திங்கள் சிறவிடுத்து ஐவாய் பாம்பினை பள்ளி கொண்டாய் பரஞ்சோதி அணியாறு பொழில் சோழ் அரங்க நகரப்பா துணிய நினி நின் அருள் அல்லதனக்கு இனிய மணி மாணிக்கமே மதுசோதா பணியாயன கொய்யும் வகை பரஞ்சோதி அணியாறு பொழில் சோர் அரங்க நகரப்பா துணிய நினி அருள்ல்லதனக்கு பணிய மணி மாணிக்கவே மதுசூதா பணியாயன குய்யும் வகை பரஞ்சோதி அந்த நரகத் தழுந்தா வகை நாடுமெந்தாய் தொண்டரானவர்க்கு என் அருள் செய்வார் தலைவனே தாமரை கண்ணா அந்த அருளாயுண் அருளே நந்தா நரகத் தழுந்த நாளும் எந்தாய்த் தொண்டரானவர்க்கு என் அருள் செய்வார் அந்தவனே தாமரை கண்ணா அந்த வழியேற்று அருளாயுண் அருளே பொன்னமெடுத்து ஆ நிறக்காகத்த வந்தை மண்ணில் புகழ் மங்கை மண் களி கண்ணி சொல் ஒன்று நின்னதும் வல்லவரு தம் மேல் என்றும் வினயாயின சாரகில்லாவே நடுத்து ஆ நிறகத்தவன் தன்னை மண்ணில் புகழ் மங்கமன் கலிகன்னி சொல் ஒன்று நின்னவன்பதும் வல்லவர் தம் மேல் என்றும் வினையாயின சாரகில் லாவே